வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி எண்பத்தி மூன்றாவது செய்தி சேவை மே பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் இருபத்தி நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் கூட்டுறவு சங்க தேர்தல் நடைமுறை தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு கூட்டுறவு சங்க தேர்தலுக்கான ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசின் புள்ளி விவரங்களின்படி நாட்டிலேயே அதிகமாக தமிழகத்தில்தான் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் முழுமைக்கும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பை விரிவுபடுத்துவது குறித்து மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்துள்ளது மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக நடத்தப்பட்ட நீட் தேர்வுக்கான தமிழ் வினாத்தாளில் நாற்பத்தி ஒன்பது மொழிபெயர்ப்பு பிழைகள் இருந்ததாக தன்னார்வ தொண்டு நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது பிரபல கட்டிமன்ற நடுவர் தமிழறிஞராக முனைவர் அறிவொளி உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டியுள்ளது பவானிசாகர் அணையில் மணல் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் அங்கு மணல் அல்ல வந்த லாரிகளையும் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூரை சேர்ந்த கைத்தறி நெசவாளர் ஒருவர் துணியில் ஆயிரத்து திருக்குறள்களை நெய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் புதிய முறையை பள்ளி கல்வித்துறை அறிமுகப்படுத்த உள்ளது ஊட்டியில் மலர் கண்காட்சி முன்னிட்டு வரும் பதினெட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் என்னசெண்ட் திவ்யா அறிவித்துள்ளார் நாகப்பட்டினத்தில் உள்ள கோயிலில் விலை உயர்ந்த ஜெனரேட்டர் திருடப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய செய்திகள் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக வரும் பதினோராம் தேதி பிரதமர் மோடி நேபாளம் செல்கிறார் இந்திய வங்கிகளில் விஜய் மலையா பெற்ற ஒன்பதாயிரம் கோடி அளவிலான கடனை வசூலிக்கும் வகையில் அவரது சொத்துக்களை முடக்குவதற்கு லண்டன் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு நாட்களே உள்ள நிலையில் அங்கு ஒரே தொகுதியில் இருந்து பத்தாயிரம் போலி வாக்காளர் பறிமுதல் செய்யப்பட்டன மாநில நிர்வாகத்தை நடத்த முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரம் உள்ளது என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் கோப்புகளை தாம் தேக்கி வைத்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தவறானது என்றும் கூறியுள்ளார் அரபிக் கடலில் மீன்பிடி படகு கவிழ்ந்தது 13 மீனவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர் கொலை கொள்ளை மற்றும் கார் திருட்டு போன்ற இருபத்தி எட்டு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை டெல்லி கிரைம் பிரான்ஸ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து ஏழு சொகுசு கார்கள் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்கள் மீட்கப்பட்டன மாட்டு தீவன ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்றிருக்கும் லாலு பிரசாத் யாதவிற்கு அவரது மகன் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக செய்திகள் ஈரானுடனான அணு ஆயுத உடன்படிக்கையிலிருந்து விளக்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ள அதேவேளை மேற்கு நாடுகளின் தலைவர்கள் குறிப்பிட்ட உடன்படிக்கைக்கான தமது ஆதரவை வெளியிட்டுள்ளனர் ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்துள்ள முடிவு பெரும் தவறு என்று அந்நாட்டின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா எச்சரித்துள்ளார் சீனாவின் துறைமுக நகரான டாலியனில் வடகொரிய விமானம் தரையிறங்கியதாகவும் அதில் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் அன் பயணம் செய்திருக்கலாம் எனவும் யூகங்கள் எழுந்தன அது உண்மை என அமெரிக்க மாநிலங்களில் ஒன்றான ஹவான் தீவில் உள்ள எரிமலை தற்பொழுது மீண்டும் வெடித்துள்ளது ஆர்மீனியாவின் புதிய பிரதமராக எதிர்கட்சி தலைவர் நிகோல் பசிம்யான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலிபான் பயங்கரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட ஏழு இந்தியர்களும் பாதுகாப்பாக மீட்கப்படுவார்கள் என்று இந்திய தூதரிடம் ஆப்கானிஸ்தான் அரசு உறுதி மோசடியாக ஈட்டிய நிதி ரூபாய் முப்பத்தி கோடியை இந்தியாவில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாப் ஷெரீப் முதலீடு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதுகுறித்து பாகிஸ்தான் ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணைக்கு விடுத்துள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள கைபர் மாகாணம் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையோர பகுதிகளான பெஷாவர் ஆகிய இடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு புவியியல் துறை அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் இந்திய மியூச்சுவல் பண்ட் துறையில் இருந்து வெளியேற அமெரிக்காவை சேர்ந்த பிளாக் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சினைகளால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டில் திருப்பூரில் ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் பதினைந்து வரை குறைந்துள்ளதாக இந்திய பின்னல் கழக தலைவர் சக்திவேல் தெரிவித்தார் தொழிலாளர்களுக்கான பென்ஷன் தொகையை அதிகரிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக வருங்கால வைப்பு நிதி ஆணையர் வி ஜாய் தெரிவித்தார் தமிழ்நாடு சரக பி எஸ் என்னத்தின் இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டு வருமானம் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் எனவும் இது இரண்டாயிரத்தி விட பதினேழை கோடி ரூபாய் குறைவு எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு இந்தியாவின் வளர்ச்சி குறைவாக இருந்தது வங்கிகளின் வாராக்கடன் சரக்கு மற்றும் சேவை வரியே இதற்கு காரணம் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது விளையாட்டுச் செய்திகள் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினரின் பந்து வீச்சி அபாரமாக இருந்தது அதனாலேயே நாங்கள் தோல்வி கண்டோம் என்று பெங்களூரு அணியின் கேப்டன் விராட் கோலி கூறினார் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் காண இந்திய அணியில் கருண் நாயர் இடம் இதேபோல் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தொடருக்கான அணியில் சித்தார்த் கவுலுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்தியா உடனான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி பகல் நேரத்திலேயே நடத்தப்படும் என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது ஐ பி எல் இருபது ஓவர் தொடரில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் நாற்பத்தி ஒராவது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ஆப்கானுக்கு எதிரான வரலாற்று முதல் டெஸ்ட் போட்டியை இந்திய கேப்டன் விராட் கோலி துறந்தது தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக மைக்கேல் கிளார்க் தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் சமூகத்தின் குரலுக்கான படமாக ராமசாமி இருக்கும் என்று நம்புகிறேன் என சகாயம் ஐஏஎஸ் தெரிவித்துள்ளார் தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் பாடல்கள் குறிப்பாக சொடுக்கு பாடல் யூ டியூப்பில் ஆயிரம் மில்லியன் கடந்துள்ளது காலா படத்தை என்ற நிறுவனம் அமெரிக்காவின் அதிகப்படியான தியேட்டர்களில் தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மூன்று மொழிகளிலும் வெளியிட உள்ளது விஷாலின் இரும்பு படத்துக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினமுறு துளி பொது அறிவு குவியல் அறிவோ அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள் நன்றி வணக்கம்